சீரராட்சியில் ஒம்போல் சேர்கவை என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கறி அருகிகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லட்சுமிபாயாமர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் ஐம்பத்தாறு பரியாப்தம் தப்த சாமீக்கர கடக்கத்தட்டே स्लिष्टे वासादित मरकते पद्मरागायमानह यह विभूषाम ஸ்லிஷ்டீத்தை भृतीशस्य பத்மராய சோத்ஷம் விபூஷாம் दूरं மேரோ எயூரம் गुरुहु காதிரவேய துஷோ வகா இந்த ஸ்லோகத்திலே அருணனுடைய வண்ணம் மேரு மலையின் மீது சூரியனுடைய கிரணங்கள் படும் பொன்னிறமான வண்ணம் பச்சை பசும்புல் வெளியின் நிறம் இவற்றை வைத்து ஒரு வண்ணக்கலவையான காட்சியை கற்பனை செய்கிறார் மயூர கவி அவர் என்ன சொல்றார் குலப்பர்வத சொல்றோம்னா இந்த ஏழு மலைகள் தான் பூமி வந்து ஒரு உருண்டையா விண்டு போகாதபடி வச்சிருக்கு அதிலே தலையாயுது மேருமலை இந்த மேருமலையினுடைய தாழ்வறைகளிலே உருக்கி ஓடவிடப்பட்ட தங்கம் போன்ற நிரத்திலே சூரியனுடைய கதிர்கள் படிந்திருக்கின்றன அப்போ அந்த மலைத்தாழ்வறைகளிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய பசும்புல் வெளியின் நிறமானது பார்த்தா எப்படி இருக்குதான் சூரியனுடைய குதிரைகள் தன்னை நோக்கி வருகின்றனவோ மலை சந்தேகப்படுகிற மாதிரி இருக்கிறான் அந்த நேரத்திலே அருணன் அவன் சிவந்த நிறம் உள்ளவன் பத்மராகம் பத்மராகம் மாணிக்கக்கல்ல நவரத்தனங்கள்ல மாணிக்கத்தை பத்மராகம்னு சொல்லுவான் மாணிக்கம் போன்ற சிவந்த நிறம் உள்ள அவன் அவன் பார்த்தா அந்த காட்சியிலே தனியா சிகப்பா தெரிகிறான் திலகம் வச்சது போல இருக்கு அந்த நேருமலைக்கு இரு கரங்களாலும் நிறைய ஆபரணங்களை அணிவிக்க வந்திருக்கிறானோ என்று ஐயப்படும்படியாக அவன் தோற்றம் அப்படிப்பட்ட அருணன் உங்கள் பாவங்களையெல்லாம் உடனடியாக தூர விரட்டட்டும் அந்த அருணன் பாம்புகளின் விரோதியாகிய கருணனுக்கு அண்ணன் அல்லவா என்று சொல்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இப்ப விவரமா பார்க்கலாம் பரியாப்தம் தப்த சாமீக்கர கட்டக்கத்தட்டே பரியாப்தம்னா போதுமான அர்த்தம் என நிறைய என்று கூட அர்த்தம் கொள்ளலாம் என்ன நிறைய தப்த என்றால் உருகி இருக்கக்கூடிய வெப்பத்தினால் உருகி இருக்கக்கூடிய சாமீக்கரை சாமீக்கரம்னா தங்கம் தங்கத்துக்கு சாமிகரார்னு சொ கடகத்தட்டே கடகம் என்ற சொல்லுக்கு ஒரு வருத்தம் வந்து கையில் போட்டுக்கிற பிரேஸ்லெட்டு இந்த குருமாத்துன்னு சொல்றாங்கல்ல அது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் கையில் கடகம் போட்டுக்குவாங்க தசரத சக்கரவர்த்தி தனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி யாகம் பண்ணின போது யார் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு அறிவிப்பு செய்திருந்தான் அப்போ வந்தவங்கெல்லாம் அவங்க கொடுத்து தானத்தை வாங்கிட்டு போனாங்க ஒரு சாக்கு நிறைய தங்கத்தையும் வெள்ளியையும் நவரத்தனங்களையும் குமிச்சு வச்சிருப்பான் வர்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஒரே ஒரு ஆள் மட்டும் எனக்கு இது வேண்டாங்க நீங்க கையில போட்டிருக்கிற கடகத்தை கொடுங்கன்னு கேட்டான் அந்த கடகமானது மிக விலை உயர்ந்தது சாதாரண சூழ்நிலையில அதை யாருக்கும் அவன் யாரும் கேட்கறதுக்கும் தைரியம் வராது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கடகத்தை கேட்டதுனால அவன் மனசு வருத்தப்படாம சரி எடுத்துக்கோனு கொடுத்தான் அதை குறிப்பா வால்மீகி எழுதுகிறார் அந்த கடகத்தை மன வருத்தம் என்று கொடுத்தான் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா மலை தாழ்வரை சேரக்கூடிய இடம் இருக்க அந்த இடத்த மலை தாழ்வரைனு சொல்லுவாங்க அதுக்கு கடகம்னு பேரு இதுதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜாதகத்துல வர்ற கடகராசிக்கு இது பெயர் இல்லை கடகம்னு அதை குறிக்காது ஜாதகத்துல வரக்கூடிய அந்த கடகராசிக்கு முழு பெயர் என்னன்னா கர்கடகம் கர்கடகம் என்றால் என்ன படம் போடுவான் நண்டு படம் போடுவான் அத வந்து கற்கடகம் இந்த ஜனங்கள் நாளா சோம்பல் பட்டுக்கிட்டு கடகம் கடகம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கடகலக்கணத்திலே பிறந்தான் அப்படின்னு சொல்லி கடகம் என்பது கற்கடகத்தினுடைய ஒரு சுருக்கமாக வேணும் சில பேர் கவிஞர்கள் எப்படி வேணாலும் அந்த மாதிரி கடகம்னு சொல்லலாமே தவிர கற்கடகம் என்பதே அதற்கு முறையான வடிவம் கடகத்தட்டே கடகம் என்பது மலைத்தாழ்வரையினுடைய அந்த ஏரியாவில பரியாப்தம் தப்த அதாவது உருக்கிவிடப்பட்ட பொன் போலே என்ன இருக்கு என்றால் சிஷ்ட என்றால் படிந்த சீதேத்தர சூரிய கதிர்கள் சீத்தம்னா குளிர் இதரன்னா ஆப்போசிட் குளிருக்கு ஆப்போசிட்டான அம்சுகுன்னா கதிர் குளிருக்கு ஆப்போசிட்டான கதிர் என்ன சூரியனுடைய கதிர் சூரியனுடைய கதிர்கள் அங்கே படிந்து அந்த சூரியனுடைய கதிர்கள் காலை நேரத்துல பொன்னிறமா இருக்கு அந்த பொன்னிரம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னா தங்கத்தை யாரோ உருக்கி ஓட விட்டாங்களோ தரப்புறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது எவ்வளவு இருக்குதுன்னா நிறைய தங்கம் எப்பவுமே கொஞ்சமா கிடைக்கும் இங்க நிறைய இருக்கு அதனால பரியாப்தம் போதிய அளவு அப்படிங்கிற நிறைய எதுவுமே போதிய அளவு இருந்தா திருப்தி உங்களுக்கு சாதாரணமா இலையில சாதம் முத கொண்டு போதி அளவு இருந்தா தான் திருத்தி போதிய அளவு இல்லைன்னா எதுவுமே செல்வம் ஆகாது குறைவுற்ற செல்வம் செல்வம் இல்லை ஒரு மரம் தோப்பாகாது ஒரு பிள்ளை மக்கட் செல்வம் ஆகாது ஒரு பிள்ளையை பெற்றவளும் மல்லடி தான் பிள்ளை இல்லாதவளும் மல்லடி தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த காலத்தை எல்லா பெண்களும் மலடிங்க வேண்டிதான் எல்லாம் இப்ப ஒன்னோடைய ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்படி போதிய அளவு இப்ப ஜப்பானுடைய லேட்டஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஜப்படைய சமீப கால பிரச்சனை என்னவென்றால் வெகு வேகமாக குறைந்து வரும் ஜனத்தொகை மக்கள் தொகை வர வர வர பால் ஷார்ட் ஆயிடுச்சு என்ன தெரியல பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு விட்டன பல ஆசிரியர்கள் வேலை இழந்து இந்த ரேட்ல போனா ஜப்பானுடைய ஜனத்தொகை இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல இப்ப இருக்கிறது போல மூன்றுல ஒரு பங்கு தான் இருக்கும் என்று பயப்படுகிறார்கள் அதனால எங்க பார்த்தாலும் பிள்ளைகளை பெருங்கள் பெருங்கள்ன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆச்சரியமா இருக்குது சீனா காரனுக்கு இதை இருக்கும் ஏன்னா உலகத்திலேயே அதிகமான ஜனத்தகம் உள்ளம அவன்தான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு போதல ஜப்பான் காரனுக்கு குழந்தை போதலே இப்போ இங்கே சூரியனுடைய ஒழி போதவில்லை என்ற சொல்லை தாண்டி போதும் போதும் என்கிற அளவு தப்த சாமியக்கார கட்டக்கத்தட்டே ஸ்லேஷ்ட சீத்தேதராம் சகா அம்சபக அம்சபகன கதிர்கள்னு அர்த்தம் அதாவது அம்சாவா அம்சாவா ஆசீர்வத் போறார் ஆசிதத் அப்படின்னா அப்ரோச்சிங் நெருங்கி வருதுன்னு அர்த்தம் அந்த ஆசிதத்துங்கிறதும் இந்த முந்தின சொல்லும் சேர்ந்து அப்படி சந்தி ஆகிருக்கிறது ஆசிதத் என்றால் தன்னை நோக்கி வருகின்ற அர்த்தம் எது தன்னை நோக்கி வருகின்ற அப்படின்னா குதிரைகள் இந்த சூரிய ரதத்தினுடைய குதிரைகள் தன்னை நோக்கி வருகிறது போல இருக்கு மலைக்கு காரணம் சூரிய ரகத்தின் குதிரைகள் பசுமையா இருக்கின்றன நேரத்தில் அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் புல்வெளியும் வருகின்றனவோ என்று ஒரு பிரமபர் தான் செந்தன தேர் ரதம் அஸ்வ அணுகிருத்தி அனுகிருத்தின இமிட்டேஷன் போன்ற குதிரைகள் போல தேர் குதிரைகள் போல தோற்றமளிகிதான் மரகதம் மரகதம் மரகதம் என்பது பச்சை நிறக்கல் முதல்ல தங்கத்தை சொன்னார் சூரிய ஒளி தங்கம் போல இருக்கிறது மஞ்சளா அடுத்து இது பச்சை வந்து எப்படி இருக்குதுன்னா மரகதம் போல இருக்குதா இந்த குதிரையானது பச்சையாயிருப்பதனாலே சூரியனுடைய குதிரை பச்சையாய் இருப்பதனாலே அந்த குதிரைகள் தன்னை நோக்கி வருகின்றனவோ என்று அந்த மலை ஆச்சரியப்படுதான் மேருமலை அந்த பச்சை நிறைய நிமிஷத்துக்கு நிமிஷம் நெருங்கிக்கிட்டு இருக்குது குதிரையுடைய வேகம் உங்களுக்கு தெரியும் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவான் இந்த ஹார்ஸ் பவர்ங்கிறது ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமல் இருந்தது பல பேரை விசாரித்தேன் எனக்கா ஹார்ஸ்னால் குதிரை பவர்னால் சக்தி குதிரை சக்தி தெரியாதான்னு அது தெரியுதுங்க ஒரு ஹார்ஸ் பவர் அரை ஹார்ஸ் பவர் கால் ஹார்ஸ் பவர்ன்றாங்களா அது என்ன அர்த்தம் கால் ஹார்ஸ் பவர்னால் குதிரையை நாளாக வெட்டி ஒரு கால் குதிரைக்கு என்ன சக்தி இருக்குன்னு பார்க்குறதா அப்படின்னு ஒரு துருமே பதில் சொல்ல தெரியல சமீபத்தில் தான் எனக்கு அதுக்கு கிடைச்சது விடை கிடைச்சது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குதிரை 550 ஐம்பது பவுண்ட் எடையை ஒரு வினாடிக்குள் ஒரு அடி தூரம் நகர்த்துவதற்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்றான் அதை உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் லாங்குவேஜில் சொல்றதா இருந்த எழுநூத்தி வாட்ஸ் ஒரு மணி நேரத்திற்கு செலவாகும் மின்சாரம் ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்றான் அத குறவா இருந்தா கணக்கு பண்ணி அரை ஹார்சு கால் ஹார்சு ரெண்டு ஹார்சு மூணு ஹார்சுன்னு சொல்றது இந்த தண்ணீர் இறைக்கிற மோட்டர்களுக்கு இப்படிதான் கணக்கிடுவார்கள் இந்த அஸ்வ அனுகிருத்தி மறக்கதே பத்மராகாயமான பத்மராகாயமான அப்படின்னா பத்மராகம் ராகம்னா நிறம்னு அர்த்தம் பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம் தாமரை போல் இளைஞ்சிவப்பு நிறமாய் இருப்பதனாலே பத்மராகம் என்று மாணிக்கத்துக்கு பெயர் மாணிக்கமானது சிகப்பா இருக்கும் அதனால பத்மராகாயமானால் இந்த பத்மராகத்தை போல் இருக்கிற யாரு அருணன் அருணனுடைய நிறம் அப்படி இருக்கு அருணன் சிவந்தவன் செவப்பா இருப்பான் சூரியனுடைய ஒளி வேறே அவன் மேல நேரடியாக பக்கத்திலேயே படுறதுனால அவனை பார்க்க ஒளிர்ந்து மாணிக்கக்கல் போலே காட்சி அளிக்கிறான் அதான் பத்மராகாயமானங்கிற அவ மூன்று வர்ணங்களை சொல்லிட்டாரு அதாவது சூரியனுடைய ஒளி மஞ்சளா இருக்கு இந்த பச்சை குதிரைகளும் பசும் புல்வெளியும் பச்சையாக இருக்குது அருணன் செகப்பாக இருக்கலாம் இந்த மூன்று வர்ணங்களையும் பார்க்குற போது கவிஞரால் கற்பனை செய்யாமல் இருக்க முடியலை ஏன்னா வர்ணங்களுக்கு எப்பவுமே உலகம் மயங்கிறது உண்டு இப்போ உப்பு வந்து சாதாரணமாக நம்ம ஊரில் வெள்ளையாக இருக்குது ஆனால் எல்லா ஊர்லேயும் உப்பு வெள்ளை இல்லை இங்கிலாந்துலலாம் உப்பு வந்து மஞ்சள் நிறமாக பொன்னிறமாக இருக்குமா இங்கே ஹங்கேரியில் உப்பு ப்ளூ கலரில் மொராக்கோவில் உப்பு சகப்பாக இருக்குமா ரெட்டு அது அந்தந்த கடல் பிரதேசத்தை பொறுத்துதும் ஆனால் எப்பவுமே வண்ணங்களைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் இந்த கேசரின்னு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து செய்து வச்ச பிறகு அதில் சிகப்பு மஞ்சள் கலர் போட்டால் தான் எடுக்குது எலுமிச்சம்பள சாதத்துக்கு எப்போவுமே மஞ்சள் கலர் கொடுத்துருமா நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் எலுமிச்சம்பளை மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கிறதுனால அந்த சாதம் வந்து அவ்வளோ மஞ்சள் ஆகுது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு தடவை எங்கள் அம்மா வந்து வெள்ளை சாதத்தை வச்சு எலுமிச்சை மழை சாதம் சாப்பிட்றா உங்களுக்கு எந்த ஊரில் வெள்ளை எலுமிச்சை கிடைச்சது அப்படின்னு கேட்டேன் கிறுகுப்பலை எவன்டா சொன்னான் எலுமிச்சை மழம் மஞ்சள் கொடுக்குதுங்க இருந்துன்னு நாங்கள் போடுற மஞ்சள் தூள் தாண்டா அந்த மாதிரி ஆக்குது அது விரும்பினே கலர் அட்ராக்ஷன் எதையுமே ஜனங்கள் வந்து கலரில் இருந்தால் விரும்புகிறாங்க அல்வாவில் கூட சிகப்பு மஞ்சள் ப்ளூ பல கலர் போட்டு விற்றாதான் அது எடுப்படுது அதுபோல் இங்கே இந்த வண்ணக்கலவையானது இவர் வந்து ஒரு ஏரியல் லேன் கற்பனை கண்ணாலே பார்க்கிற போது இந்த மூன்று வண்ணங்களும் அவருக்கு மிகுந்த எந்த மனிதன் இதை திருடினோ அந்த மனிதன் மாட்டிக்கொண்டான் அப்படின்னு சொல்லும் போது எந்தங்கிற சோல் எந்த அர்த்தத்தில் வருது அந்த அர்த்தத்தில் வருது எஹ என்பது இங்கே இந்த அருணன் வந்து ரெண்டு கையாலையும் இதை பிடிச்சுக்கிட்டு கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு ஓட்டி வரான் ஏழு குதிரைகளையும் லாஹவமா சமாளிக்கிறான் மேடு பள்ளங்களை பற்றி அவன் பயப்படுறதில்லை அவன் ஓட்டி போற குதிரை ஒரு நாள் விபத்துக்கு உள்ளானதில்லை உலகத்திலேயே அதிகமா சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய ரெண்டாவது நாடு இந்தியாவான் அதை தெரிஞ்சுக்கங்க அதிகமாக சாலை விபத்துகள் உலகத்தில் இந்தியாவில் தான் ரெண்டாவது ஏற்படுதுன்னு சொல்றாங்க கேர்லெஸ்னஸ் ரோட்ல போற போதே வந்து பலதான் நினைச்சுக்கிட்டு போறது சில சமயத்தில் இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு ஜேம்ஸ் பாண்ட் நினைச்சிட்டு ஓட்டுறது கிறிஸ்கிராஸ் ரோடு வரும்போது ஹார்ன் கொடுக்கறது இல்லை பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் போறது இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு குடிச்சுட்டு ஓட்டுறது இப்படி இவன் ஓட்டி போகிற அந்த ரதமானது ஒரு நாளும் விபத்துக்குள்ளானது இல்லை ஏழு குதிரைகளையும் ரொம்ப அநாயசமாக சமாளித்துக் கொண்டு போகிறான் அவன் அப்படின்னா மிக சிறப்பான விபூஷாம் நகைகளை இவன் அந்த மயுறுமலைக்கு நகைகளை போறவரான் அந்த நகைகள் எப்படிப்பட்ட நகைகள்றான் சாதாரண நகை இல்லை கேரட்டோ கவரிங்கோ இல்லை சிறந்த பத்தரை மாற்று தங்கம் இருபத்தி நாலு கேரக்டாலத்துல பத்திரமாற்று சிறப்பானதான் ஜவுளி கடையில போய் அவன் வந்து அதிரடி தள்ளுபடியில விலை கொடுக்கறான் பிப்டி பர்சன்ட் துணி வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்து பிரிச்சு பார்த்தா சேலையில மூணு இடத்துல ஓட்டம் இருக்கு அதனாலதான் அவன் அம்பது பர்சன்ட் தள்ளி கொடுத்துருக்காங்க ரகசியமே நமக்கு அப்புறம் தெரியுது அப்ப நம்ம என்ன பண்றோம் நீட்டா அது வந்து அக்கா மக்களுக்கு அன்பளிப்பு பெர்தே கொடுத்துருவோம் இப்படி மற்றவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிற பொருள் வந்து ரிப்பேர் ஆன பொருளாக ஒரு கோட்பாடு வச்சிருக்கணும் அப்படி இல்லாமல் வெகு மிகச்சிறந்த பொருள் நல்ல பொருள் வாங்குகிறவன் வயிறுறிய கூடாது மனமகிழ்ந்து வாழ்த்துற மாதிரி இருக்கணும் அப்படி பொருளை கொடுக்கணும் நான் ஒரு சம்பவம் சொல்றேன் நாளைக்கு முன்னால் நடந்தது இருபது ஒன்பது வருஷத்துக்கு முன்னாள் நடந்தது எங்களுக்கு சொந்தமாக ரிக்ஷா உண்டு எங்கள் அப்பா அதில் தான் போயிட்டு பிசினஸ் பாக்கிறதுக்கு அந்த ரிக்ஷா ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கணும் அவன் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு வருமான பகல்புறம் டூட்டி பார்ப்பான் ராத்திரி ஏழு மணிக்கு போவான் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து ஐயா எனக்கு நாளைக்கு லீவு வேணும் அப்படின்னா என்னோட என்ன விசேஷம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் எங்களுக்கெல்லாம் வந்து இலவச மனைப்பட்டா தர்றாங்க ரிக்ஷாக்காரங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இரநூறு பேருக்கு அது வாங்க போகிறேன் அப்படின்னா எவ்வளோப்பானா சில பேருக்கு அரை ஏக்கரான் சில பேருக்கு ஒரு ஏக்கரான் நீங்கள் வீடும் கட்டிக்கலாமா விவசாயமும் பண்ணலாமா ரொம்ப சந்தோஷமாக சொன்னான் சரிப்பா உனக்கு வர அதிர்ஷ்டத்தை நாங்கள் ஏன் கெடுக்கிறோம் நாளைக்கு நாங்கள் ரிக்ஷாவை யூஸ் பண்ணலை நீங்கள் போய்க்கு வட்டோம் போனோமே வந்தான் அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஓட்டினா அப்புறம் மறுபடியும் ஐயா நாளைக்கு லீவு வேணும் அப்படின்னா ஏண்டானா நாங்கள் வந்து எங்களுக்கு மனைப்பேட்டாக கொடுத்தாங்க சர்வேயரை கூட்டிகிட்டு போய் அது எந்த இடம் எந்த நிலமனு நாங்கள் பார்த்துட்டு வரணும் இல்லையா ஒரு நாள் ஆகும் அப்படின்னா சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு மறுநாள் லீவு போயிட்டு வந்தான் என்னப்பா எந்த இடத்துலப்பா கிடச்சது உனக்கு நிலம் என்ன செய்ய்ருச்சில் எங்கே கேட்குறீங்க சும்மா இருங்க அப்படின்னா ஏ என் பசமாக சொல்லப்பா அப்படின்னா சர்வேயரை கூட்டிகிட்டு போய் லொக்கேஷனை பார்த்தா அது திருப்பரங்குன்ற மலை மலையை நூறு பேருக்கு பங்கு போட்டு கொடுத்துருக்கான் ஏன்னா மலையை பிச்சு திக்க முடியுமா அங்கே திருப்பரங்குன்றம் கோவில் இருக்குது தேவஸ்தானக்காரன் சும்மா விடுவாங்களா விவசாயம் பண்ண முடியுமா வீடு கட்ட முடியுமா க்ளீனாக அதை பங்கு போட்டு கொடுத்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து நூறு ஏழைகளுக்கு இலவச மனைபட்டால் வழங்கப்பட்டதுன்னு அந்த குறிப்பிட்ட தலைவர் போட்டுக்கிட்டாரு ஒரு மாதமாக அப்படின்னு கண்டுபிடி ஏசுறோம் இதுக்கு கொடுக்காம இருந்திருக்காமல் இந்த நூறு பேருடைய வைத்தறிச்சடு சும்மா விடுமா நாம ஒருத்தர் கொடுக்கிற போது ஒன்னு கொடுக்காம இருக்கணும் இங்கே ஆபரணங்களை அணிவிக்க வருகிறான் சிறப்பான விபூஷாம் விபூஷாம்னா நகைகள் ஆபரணங்கள் ஆபரணம் பூஷணம் அப்படிங்கிற சொல்லு இதுல வருது பூஷனாலே வந்து அலங்காரமான ஆபரணங்களை குறைக்கும் விபூஷாம் இந்த ஆபரணங்களை இவனே தன் இரண்டு கைகளாலே மேருமலைக்கு அணுவிப்பது போலே தோன்றுறான் இவன் வேகத்தை பார்த்தா இவனே ஒரு பொன்மயமான மாணிக்க கட்டியாக இருக்கிறான் இவன் உடம்பெங்கும் ஆபரணமா இருக்கு இவன் வர்ற வேகத்தை பார்த்தா மேருமலைக்கு எனக்கு இவ்வளவு நகை வேண்டாம் நீ வச்சுக்கோன்னு சொல்லி அதை கொடுக்க போறான் போல் இருக்கு என்று ஒரு கற்பனையாக தோன்றுகிறது அப்படின்னு அத ஒரு சமத்காரமா கவிட சொ ஒரு சமீபத்தில் ஒரு ஜோக் ஒன்று படிச்சான் ஒரு அப்பா ஒரு மகனை பார்த்து சொல்றார் ஏண்டாடி கடைக்கு போய் உளுந்து பெருங்காயம் வாங்கிட்டு வாடான்னா நீ கீழே உளுந்து பெருங்காயத்தோட வந்து இருக்கிறா அப்படின்னு உளுந்தும் பெருங்காயம் ஆகிடும் அவன் கீழே விழுந்து காயத்தோட வந்துருக்கிறான் அதுல வந்து என்ன ஒரு நயம் பாருங்க ஐயோ உளுந்து வாங்கல ஒண்ணு உடம்பு காயம்பட்டு ரத்தம் உழுவுங்கிறது உடனே அந்த நிலையிலேயும் புத்தி அவருக்கு எப்படி வேலை சார் எஸ் வி சேகரன் என்று ஒரு நாடகாசிரியர் சொல்வார் எனக்கு எதையுமே காமிக்கா தாங்க பார்க்க தோணுது ஒரு தடவை எங்கள் குரூப் போகிறப்போ ஒரு சின்ன விபத்து நடந்து விட்டது அப்படியும் எனக்கு அங்கே ஒவ்வொருத்தர் படுத்துக்கிட்ட நிலைமையை பார்த்தா ஒரு நகைச்சுவையாக கமெண்ட் பண்ணணும்னு தான் தோணுச்சு அது என்னமோ எனக்கு மட்டும் எப்படி தோணுது அப்படின்னு சொன்னார் அதாவது கவித்துவமும் இந்த ஆற்றலும் இயல்பாகவே பகவான் கொடுத்து சிலருக்கு வருகிறது மயூரகவி அந்த மாதிரி ஒரு கற்பனை நயத்தை இங்கே நமக்கு காட்டுகிறார் விபூஷாம் குருதை குருத்தை செய்தல் செய்தலுங்கிறது இங்கே அணிவித்தல் அணிவித்தலுக்கு குருத்த குரு என்பது செய்தலை குறைக்கும் இங்கே நகை அணிவித்தல் என்பதை காட்டுற இரண்டு கைகள ஒரு மாலை போடுறதா இருந்தாலும் ரெண்டு கையாலதான் மாலை போடணும் சில காரியங்களை நம்ம ரெண்டு கையால தான் செய்யணும் பெரியவங்க ஏதாவது ஜாமான் கொடுத்தா ஒரு கை வச்சுட்டு வாங்கணும் அல்லது வலதுகையிலாவதுகையை இரண்டு கைகளும் நாம இந்தியர்கள் பெரும்பாலும் வலதுகையை இடதுகையை ரொம்பவும் தூங்கப்படணும் ஜப்பான்ல பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்கள் எல்லாருக்குமே ரெண்டுகையாலும் எழுத சொல்லித் தருகிறார்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வலதுகையை எழுத முடியலன்னா உங்களுக்கு இடதுகை யூஸ் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ இங்கிலீஷோ தமிழோ நம்ம ரெண்டு கையிலும் எழுத முடிஞ்சா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் பள்ளிக்கூடத்திலேயே அவங்க வந்து பிளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ள எல்லா ஜப்பான் மாணவர்களும் இந்த தகுதி பெற்றுவிடுகிறார்கள் இரண்டு கரங்களாலும் ஆபரணங்களை அணிவிப்பதற்காக அவன் வராது போல காட்சியளிக்குதான் குறித்த இவ குலக்ஷ்மா குலபர்வதற்கு என்றால் இங்கே இந்த பூமியை தாங்குவதற்கு என்று பகவானாலே படைக்கப்பட்ட ஒரு குரூப் ஒரே ட்யூட்டி பாக்கிறது தாங்கிறது தாங்க கூடிய குல பருவங்கள் ஏழு ஈஷஸ்ய அந்த ஈசன்ன தலைவன் அந்த ஏழு மலைகளுக்கும் தலைவனாய் இருக்கக்கூடிய மேரோஹோ மேருவுக்கு மேருவுக்கு அலங்காரம் பண்ணுவதற்காக அவன் வருகிற மாதிரி தெரிகிறான் இப்படிப்பட்ட அருணன் அவங்களுக்கு ரேனாம்சி அகநாயன் இருக்கு அது வந்து இரு வந்து சந்தி ஆக்சுவலா ஏனாம்சி அகனாயன் வார்த்தை ஏனாம்சி என்றால் பாவங்கள் அர்த்தம் பாவங்கள் உங்களுடைய பாவங்கள் நிமிடத்திற்கு நிமிடம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன இப்போ இன்னைக்கு புதன்கிழமைன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் பகவான் இன்னைக்கு காலையில் மன்னிச்சு விட்டுருந்தான்னா இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ ராத்திரி ஏழரை மணிக்குள்ளே ஏகப்பட்ட பாவம் சேர்ந்து போச்சு டெய்லி குளிச்சாலும் டெய்லி உடம்புல அழுக்கி சேருது இல்லை அது மாதிரி இந்த மனமானது சதா பாவங்களை கட்டி கொள்ளுகிறது ஒரு சின்ன ஒரு சலனத்துக்கு கூட பெரும் கோபம் பெரும் ஆசை இப்படி பலவிதமான ரியாக்ஷன் நம்ம மனசில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா அதுக்குதான் வந்து ஏனாம்சி உங்கள் பாவங்களை அவன் தொலைக்க இந்த பாவங்கள் எதனாலே நமக்கு உருவாகிறது தோன்றக்கூடிய உணர்ச்சிகள் டாக்டர்கள்லாம் இப்ப என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க தாயின் வயிற்றுக்குள்ளே கரு உருவாகிற போது முதலில் உருவாகும் உறுப்பு இதயம்தான இதயம்தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகள் உருவாகின்றன ஏன்னா அதுதான் சகல உறுப்புகளுக்கும் ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடியது இரத்த ஓட்டம் அங்கிருந்து தான் புறப்படுகிறது ரமண மகரிஷி ஹிருதயம் அப்படிங்கிறதுக்கு அழகாக ஒரு விளக்கம் கொடுப்பார் ஹிருத் பிளஸ் அயம் அப்படிங்கிற இதுன்னு அர்த்தம் ஹிருத்துனா மையம்னு அர்த்தம் மனிதனுடைய மையப்புள்ளி இதுதான் அதனால ஹிருத் பிளஸ் அயம் என்று நாம் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பார் இது ரொம்ப சமத்காரமான பேச்சு அது நியாயமானதும் கூட ஏன் அப்படின்னு சொன்ன மனிதன் உயர்வது வாழ்வது எல்லாமே எதனாலிடான் அவன் உள்ளத்திலே நினைக்கூடிய நினைப்பினாலே அவன் நல்லது நினைச்சான் கெட்டது நினைச்சான் கீழே வர்றான் இப்போ நாம தான் வந்து கையில இருக்கிற பணத்தை எடுத்து தானம் பண்றோம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் முனிவர்கள்லாம் என்ன தானம் பண்றாங்க காட்டுல எங்கேயோ குகைக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்கிற முனிவர்கள் வேஷ்டி தானம் பண்ணுறாங்களா சேல தானம் பண்றாங்களா ஒன்றுமே செய்யலையே கோவில் கட்டலையே உட்காந்து இடத்துல தான் என்ன அவர்கள் சம்பாதிக்கிற புண்ணியம் தான் உயர்ந்த புண்ணியம் அது என்ன புண்ணியம் மானச புண்ணியம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி சதா சர்வகாலமும் இந்த உலகம் செழிப்பாக வாழ வேண்டும் அவங்க எதற்குரிய தவறு செய்கிறார்கள் தெரியுமா அவங்களுக்கு அறம் வாழ்க ஆ வாழ்க அந்தனர் வாழ்க வேதம் வாழ்க சான்றோர் வாழ்க அவனி வாழ்க என்று இதே நோக்கத்துக்காக சர்வே ஜனாகா சுக்கினோ பவந்த் என்ற நல்ல எண்ணத்துக்காக அவர்கள் தவம் செய்கிறார்கள் சப்தரிஷிகள்லாம் அப்படிதான் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி பிறருடைய சேமத்துக்காக தவம் செய்யும் போது ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனதோடு இறை வழிபாடு செய்கிற போது என்னடான்னா நாம் ஐம்பது வருஷ காலம் இந்த வாழ்க்கையில சம்பாதிக்கிற புண்ணியத்தை அவங்க ஒரு மணி நேரத்தில் சம்பாதிச்சிருவாங்க அந்த மந்திர ஜபத்தினாலே அவங்க புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்க உள்ளத்தினாலே சம்பாதிக்கிறார்கள் அதுதான் மிகச்சிறந்த பண்ணியம் பூசலார் நாயனார் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா மனசாலேயே கோவில் கட்டினார் மன்னன் கட்டின கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சிவன் வரலை பூசலார் நாயனார் கட்டின மனக்கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போக போகணும்னு சொல்லிட்டார் வந்து விசாரிச்சு பார்த்தா அங்கே கோயிலும் இல்லை ஒண்ணும் இல்லை இவர் தான் மரத்தடையில் ஆமையா இன்றைக்கி நான் மனசில் கட்டின கோவிலுக்கு மனசாலை கும்பாபிஷேகம் பண்ண போறேன் சிவகுருமார்க்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கேன் அவர் வருவார் அப்படின்றான் அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் செயலாலே நாம செய்யக்கூடிய புண்ணியத்தை விட மனசாலே நாம செய்யக்கூடிய புண்ணியம்தான் பெருசு பாவமும் அப்படித்தான் பாவங்களும் அப்படித்தான் அதனால இங்கே மனதால் நாம் சேர்த்து கொண்ட இந்த பாவங்கள் முக்கியமாக செயலாலே சிந்தனையாலே நாம் நல்லவனாக சான்றவனாக வாழ்வதற்குரிய வழியை இவன் காட்ட வேண்டும் அவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுங்க இந்த மனசுலே மனப்பான்மைகள் மாறும்போது வாழ்க்கை நிலையே மாறிப்போகுது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் நிறைய பணம் இருக்குமானால் அந்த பணத்தை ஒரு வேனில் ஏத்திக்கிட்டு, ஒருபுறாக போய் ஏழைகள்லாம் வாங்க இந்தாங்க பிடிங்க பணம் அப்படின்னு சொல்லி வாரி வாரி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் எனக்கு பெர்சனலாக தெரியும் ஆனால் இதே மனுஷனுக்கு ஒரு வீடு நிறைய பணம் கொடுத்தா அவர் என்ன செய்வார் அப்படின்னா பாதாளரே கட்டுவார் முதல்ல அதை பதுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆசை உள்ளவர்கள் பணம் வர வேண்டும் என்ற எதிர்பார்க்க வேண்டாம் மனசுக்குள்ள டெய்லி அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த உலகம் செழிப்பாக வாழட்டும் ஏழை மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கட்டும் துன்பம் வேண்டாம் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று மனமார பிரார்த்தனை பண்ணால் போதும் அதுவே பெரிய புண்ணியம் அது எத்தனை பேர் செய்கிறோம் நாம அது செய்யலையே அதனால நீங்கள் மனிதனுடைய டெம்பரமெண்ட் எப்பவுமே இன்கிளைன்டு டுவேர்ட்ஸ் தி பேட் சைட் அன்னைக்கு ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னான்னா இந்த ரோட்லேருந்து வீட்டுக்கு வண்டி ஏற்றுறதுக்கு சிமெண்ட் ஸ்லாப்பு விலைக்கு வாங்கி போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கூட்ரு வச்சிருக்கிறவங்கலாம் ட்ரைனேஜ் போகுது இல்லையா அதில் ஸ்கூட்ரு உட்காந்துக்குதுன்னு சொல்லி சிமெண்ட் ஸ்லாப் வாங்கி போய்டும் இந்த சிமெண்ட் ஸ்லாபை திருடுறதுக்குன்னு ராத்திரியில் வரானாங்க சில பேர் வந்து கடப்பாறை வச்சு மெல்ல பேத்து எடுத்துகிட்டு போய்டான் எதுக்குடா அப்படின்னா அதை ஸ்லாப்பாக விற்றாலும் பரவாயில்ல இல்லை ஸ்லாப்பாக யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதை எடுத்துகிட்டு போய் மறுநாள் காலையிலேருந்து ஆறு மணி நேரம் சுத்திகளால் அதை உடைக்கிறானா எதுக்குடான்னா உள்ளே இருக்கிற கம்பி வெளியே வருது அந்த கம்பியை கொண்டு போய் பழைய எறும்புக்காரனுக்கு போடுறானா போட்டாமல் அஞ்சு ரூபா கொடுக்குறான் அல்லது பத்து ரூபா கொடுக்குறான் அதை வாங்கிட்டு போய் சாராயக்கடையில் கொடுத்து தண்ணி அடிச்சுட்டு போகிறான் இப்போ நீ இந்த ஸ்லாபை உடைக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் செலவு பண்ணுறீங்கல்ல சுற்றியில் வச்சு டப்பு டப்புன்னு தட்டி உடைக்கிறீ இதே உழைப்ப ஒரு கொத்தனார்கிட்ட போய் ஐயா நான் வந்து சித்து வேலை என்ன வேலை சொல்லணும் இந்த செங்கலை உடைக்கணுமா அப்படின்னு நேர்மையா உழைச்சின்னா அவன் ஒரு நாளைக்கு அறுபது ரூபா கொடுப்பானே அல்லது எண்பது ரூபா கொடுப்பான அது நியாயமான சம்பாத்தியமாச்சே அதே வேலை உழைப்ப பண்ணி நீ கொஞ்சமா பத்து ரூபா சம்பாதிக்கிற திருடுங்கிற பேர் வேற என்ன இதை கூட அவனுக்கு அதுதான் டேஸ்டா இருக்கு ஏன்னா அவன் டெம்பர்மெண்ட் எப்பவுமே இன்கிளைன் டுவோர்ட்ஸ் த லெப்ட் சைட் மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே தரையை நோக்கி இழுக்கப்படுகிறது வான நோக்கி பறப்பதில்லை அதுக்கு காரணம் என்ன அவனுடைய இந்த சரீரம் இந்த உடம்பானது தமோகுணமான அணுக்களாலே ரஜோகுணமான அணுக்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது அதை பகவான் தன் அருளாலே சத்துவமயமாக ஆக்க வேண்டும் அதுக்கு தான் நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணோம் அந்த ஏனாம்சி அக்னாய அக்னாய அப்படின்னா ஒன்று இன்ஸ்டன்ட்லி அல்லது வெரி ஃபாஸ்ட்லி உடனடியாக அல்லது சீக்கிரமாக இது ரெண்டுக்குமே வந்து அக்னாயன்னு அதாவது அசேஷான ஆசுகு அசேஷானு என்றால் வந்து ஒன்று இல்லாமல் துன்பங்கள் ஒன்று இல்லாமல் ஆஷுகு அப்படின்னு சொன்ன உடனடியாக எதுவுமே உடனடியாக இம்மீடியட் ரிலீஃப் வேணும் ஒரு புத்த கதை ஒன்று புத்தருடைய அணுக்க தொண்டர் ஒருத்தர் புத்தர் நெறியான பிறகு அவர் உயிரோடு இந்த பூமியிலே இருந்தபோது தனக்கு உபதேசித்தவற்றையெல்லாம் நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி புத்தருடைய போதனைகள் என்று எடுத்து புத்தகமாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஐந்து வருட காலம் பகலும் இரவுமாக உகாந்து எழுதினார் ஏறக்குறைய ஒரு நூறு ஓலைச்சுவடிகளில் அதை எழுதி முடிச்சார் ஓலைச்சுவடினா ஒரு ஓலை இல்லை ஒரு புஸ்தகத்தை ஒரு ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க ஏ நிறைய ஓலை சேர்ந்திருக்கோம் ஒரு சுவடி ஒரு சுவடினா ஒரு புக்கு அந்த மாதிரி நூறு புக்கு அவர் பண்ணு வருஷம் எடுத்து முடிச்சம் இவர் எழுதி முடிச்சி என்ன நடந்தது அது மார்கழி மாதம் மார்கழி மாதம் மழை பெய்யும் அது ரேராக நடக்கும் கார்த்திகைக்கு பின்னால மழையும் இல்லை கர்ணனுக்கு பின்னால கொடையும் இல்லைன்னு ஒரு பழமொழி ஆனா சில சமயத்தில் நானே இந்த பா பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு ஒரு தடவை மார்கழி மாசம் பெஞ்சு அங்கே பிப்ரவரி மாதம் வரைக்கும் மழை விடாமல் பேஞ்சு பார்த்துருக்கேன் பனி இறங்கிலே மழை பொய்ந்து இவர் குருவும் சிஷியர்களும் உள்ள வந்து ஒழுங்கி கிடக்கிறாரு அந்த நேரத்தில் ஒருத்தர் யாரோ கதவை தட்டினா பார்த்தா ஒரு மாடு மேய்க்கிறவன் ஐயா நான் வந்து பகல் போகிறா மாடு மேய்ச்சேன் திடீர்னு மழை பிடிச்சிக்குச்சு மாட்டுக்காரங்க தேடுவாங்களேன்னு சொல்லி இந்த மழையில நினைஞ்சே போய் அவங்கவுங்க வீட்டில் அழுந்த மாடை கொண்டு விட்டுட்டு இப்போ நான் தனியாளாக இருக்கிறேன் பனி நேரத்தில் இந்த மழையில் நினைச்சதில் எனக்கு ஜன்னி வரும் போல் இருக்குது எனக்கு கொஞ்சம் தங்க இடம் கொடுங்க ஏதாவது கம்புளி இருந்தால் கொடுங்க போத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் ரொம்ப பரிதாபமாக இருந்தது பார்க்குறதுக்கு உடனேவர் வந்து வாபான்னு சொல்லி தரையை கூட்டி அதில் கொஞ்சம் சாம்பலை போட்டு அது மேலே கணப்பில் படுக்க வச்சு கம்பளியை போத்தினார் போத்தினா அவனுக்கு வெட்டுது ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உடம்பு வந்து குளிரை தாங்காது உங்களுக்கு வந்து எஃபிஎஃப்சி மாதிரி ஜன்னி மாதிரி வந்துடும் அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணார் எப்பா நெருப்பு தயார் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஷீடர்கள் என்ன சொன்னார்கள் குருவே இன்னைக்கு மழை வரும்னு யாருமே நினைக்கல மார்கழி மாதம் மழை வரும்னு யாருக்கண்டா திடீர்னு ஆரம்பிச்சிருச்சு விறகெல்லாம் வெளியே தான் போட்டிருந்தோம் எல்லா விறகும் பெய்த மழைகளே நனைஞ்சிருக்கு அதை பற்ற வைக்கிறதுக்குள்ள இவனுக்கு உயிரை போயிடும் அதனால் அதை கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு உடனே இவர் என்ன பண்ணார் மண்பின் யோசிக்காமல் செக்கி எடுத்தார் அந்த நூறு ஓலைச்சுவடிகளையும் அடுக்கினார் பத்த வச்சுட்டார் தகத்தகத்திலும் கம்பளியை நீக்கி உன் கையை நீட்டி அதை காட்டுப்பான் சிஷியர்கள்லாம் கத்துறாங்க குருவே என்ன காரிய பண்றீங்க என்ன காரியம் பண்றீங்க யாரும் மூச்சு விட கூடாது தெளிங்களா நான் எழுதினேன் நான் இறைக்கிறேன் நீங்க ஏற அந்த நூறு ஓலைச்சுவடிகளும் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு அவனுடைய குளிர சரியா போச்சு அப்போ சிஷியர்கள்லாம் ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்கிறாங்க அப்ப அவர் கேட்டார் ஒரு ஏழையினுடைய குளிரை கூட போக்க முடியவில்லை என்றால் புத்தருடையால் என்ன பயன் இந்த ஓலைச்சுவடிகள்ல என்ன எழுதியிருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் புத்தர் என்ன சொல்றார் இரக்கமாயிருங்கள் கருணை காட்டுங்கள் கஷ்டப்படுகிறவனுக்கு நீங்கள் துன்பப்பட்டாவது உதவி செய்யுங்கள்னு சொல்லியிருக்கு இந்த ஓலைச்சுவடிகள் புத்தருடைய போதனைகள் இது எறிகிறதுனால ஒருத்தனுக்கு வந்து உயிர் போகாம மறுபடிய எழுதுன இன்னொரு அஞ்சு வருஷம் அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தலை எழுத்த அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரே தெரு இது வந்து மிதமிஞ்சின கருணையின் செய்கை இப்ப நாமும் கூட அந்த மாதிரி செஞ்சிருவோம் நம்ம பசங்க எல்லாம் புத்தகம் போட்டு எரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துட்டா இதை எடுத்துட்டு போட எல்லா புக்ஸையும் போட்டு எரிக்கிறது இதோட சனி விட்டது அப்படின்னு எரிச்சிருவாங்க ஆனா இவர் வந்து எதை பொக்கிஷமாய் நினைத்தாரோ அதை எரித்தார் தன் உழைப்பு அவருக்குள்ள தெரியும் அஞ்சு வருஷம் எழுதுறதுக்கு யாருக்கு மனப்பான்மை ஊறிவிட்டு இதுதான் வந்து பிராக்டிக்கல் ரெலிஜன் தியரிட்டிக்கல் ரெலிஜன் மதமானது நடைமுறைக்கு வர வேண்டும் ராம பெரிய நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார் இவர் ஆழவந்தாருடைய சீடர் ராமானுஜருக்கு குரு இந்த பெரிய நம்பிகளுடைய சக சீடராக ஒருத்தர் அவர் மாரநேர் நம்பி என்று அழைக்கப்பட்டார் அவருக்கு அந்த பேர் வச்சது ஆளவந்தார் ஆழவந்தார் மாரநேர் நம்பியினுடைய ஞானத்தை பார்த்துட்டு அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவராயிருந்தாலும் அவருடைய வைணவ நிலை ரொம்ப உயர்வாயிருந்ததுனால மாறன் அப்படின்னா நம்மாழ்வார் நேர் என்றால் ஒத்த நம்பி என்றால் இங்கே மகான் நம்மாழ்வாரை ஒத்த மகான் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சார் அவருடைய ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதியாயிருந்ததினால மற்ற உயர்ஜாதி சீடர்கள்லாம் அவர் அலட்சியமாக நினைத்தார்கள் அது தவறு என்பதற்காக பெரிய நம்பிகள் ராமானுஜர் முதலியோரெல்லாம் அடிக்கடி அவருடைய உயர்வான ஞானத்தை மற்றவர்களுக்கு நினைவூட்டும் வண்ணம் பல சம்பவங்கள் நடத்தி கொண்டே இருந்தார்கள் இந்த மாரநேர் நம்பிகள் தன் குரு ஆழவந்தாருக்கு முதுகிலே ராஜபுளவி போல ஒரு வியாதி வந்திருந்த போது அந்த வியாதியை அவரிடமிருந்து தான் ஏற்றுக்கொண்டார் ஒரு குரு சேவையாக ஞானம் மற்றவர்களுக்கு வரவில்லை அவ்வளவு உயர்ந்தவர் இந்த மாறநியர் நம்பி தனக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டதாக உணர்ந்த போது பெரிய நம்பிகளிடம் வந்து என்ன சொன்னார் இந்த உடம்பு பெருமாளுக்கு புரோடாசம் புரோடாசம்னா யாக யாகத்துக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட காணிக்கை பொருளை புரோடாசம்னு சொல்லுவாங்க இதை நாய்க்கி இட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆழவந்தார் போன்ற மகான்களாலே சத்கரிக்கப்பட்டு என்னுடைய உடம்பு சமாசனத்துக்கு பிறகு பெருமாளுடைய திருக்கோயிலாக இருக்கிறது இதோட அருமை என்னுடைய உறவினர்களுக்கு தெரியாது நான் இறந்து போன பிறகு தங்களில் ஒருவனை போல என்ன சாதாரண மனுஷனாக நினைச்சு ஈமக்கிரியை எல்லாம் செய்து ஏறிவாங்க ஆனா இந்த திருமேனி ஆளவந்தாரால் கடாட்சிக்கப்பட்ட திருமேனே தேவகி போன்ற மகான்களாலே கடாட்சிக்கப்பட்ட திருமேனே அப்படி ஒரு இடிநிலையை அடையக்கூடாது அதனால நீங்க முன்னின்று அதற்கு ஒரு உயர்வான வைணவ சடங்குகளை செய்து என்னை கடைசி காலத்துக்கு நல்லபடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெரிய நம்பிகள் ஒத்துக்கொண்டார் அதே மாதிரி மாரணி நம்பியுடைய ஆத்மா ஸ்ரீவைகுண்டம் சென்ற பிறகு அந்த செய்தியை கேள்விப்பட்டு பெரிய நம்பிகள் அவருக்கு தானே நேரில் சென்று ஒரு உத்தம பிராமணருக்கு செய்யக்கூடிய அளவு சடங்குகள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த கடைசி சடங்குகள்லாம் செய்து முடிச்சுட்டு வந்துட்டார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மற்ற பிராமணர்கள்லாம் கோபப்பட்டு ஒரு கீழ்சாதிகாரனுக்கு ஒரு பிராமணன் நேரில் போய் செய்யலாமா அதனால் இனிமேல் இவன் பிராமணன் இல்லைன்னு சொல்லி அவரை தள்ளி வைத்து விட்டார்கள் தள்ளி வைக்கிறதுனா சும்மா விளையாட்டு இல்லை அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒருத்தரை தள்ளி வைக்கிறதுன்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு பால் முக்கக்கூடாது மற்றவங்க பரியாரி போகக்கூடாது சவர தொழிலாளி செலவத் தொழிலாளி காய்கறி வியாபாரி யாரும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது இவங்க எப்படியோ வாழ்க்கை நடத்தி ஆகணும் இவங்க கடைக்கு போய் ஜாமான் கேட்டால் கொடுக்கக்கூடாது மற்றவங்க அப்படிலாம் ஊரு கட்டுமான இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டு வாசல் பக்கமெல்லாம் முள்ள வெட்டி அடைச்சிட்டாங்க யாரும் போக போறக்கூடாதுன்ட்டு இந்த நேரத்திலே பெரிய நம்பிகளுடைய சாலை வழியே அவருடைய திருமாளிகை இருந்த சாலை வழியே பெருமாள் திருவிதி புறப்பாடு வந்தது அப்ப பெரிய நம்பிகளுடைய குமாரத்தியார் ஆவேசம் கொண்டவராய் கதவை திறந்து கொண்டு பெருமாள் திருவிதி புறப்பாடு வந்து கொண்டிருந்த வீதியிலே பெருமாளை வழிமறித்து கரங்களை நீட்டி தடுத்து நிறுத்தி என் தந்தை செய்தது தவறா சரியா எப்படி தவறாகும் எனக்கு இதுக்கான பதில் சொல்லாமல் பெருமாள் மேற்கொண்டு நகரப்படாது என்று சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக உரத்த குரலிலே கத்தவே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயி போச்சு ஆனால் பெருமாள் திருவுள்ள அன்றைய அர்ச்சகருடைய திருமேணியிலே இறங்கி அருளப்பாடு அவர் குரல் அவர் பெரிய நம்பிகள் செய்தது முற்றிலும் சரியே அவர் யாரும் தள்ளி வைக்கக்கூடாது அவரை ஊரார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதை கேள்விப்பட்டு ஊரார் பெரிய நம்பிகள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டார்கள் எதுக்கு சொல்றேன்ன வருணம் எப்படி இருந்தாலும் வைணவம் இருக்கிற இடத்திலே எல்லாருக்கும் சமத்துவமான பாவனை இருக்க வேண்டும் வர்ணாசிரமத்துக்காக ஒரு வைணவன் மட்டமாக நினைக்கப்படாது என்று போதனை ஆடுவந்தாருடைய போதனை அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அதுதான் பிராக்டிக்கல் உடனடியாக இந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த மாடு மேய்க்கிறவனுக்கு உடனடியா ரிலீஃப் வேணும் அதுக்கு என்ன செய்யணும் புத்தர் கருணையைத்தானே போதிச்சார் கருணையை போதிக்கிற அந்த ஏட்டுச்சுவடிகளை அவன் குளிரை போக்கட்டும் என்று உடனடியாக பிராக்டிக்கல் லெவலுக்கு இறங்கி வந்தார் மதம் நடைமுறைக்கு வர வேண்டும் அதை மாரநீர் பெரிய நம்பிக்கை செய்தது ராமானுஜருடைய அப்படிதான் ராமானுஜர் அன்றாடம் அழுக்கு வடம்பா, குளிக்க போகும்போது பிராமணன் கையை பிடிச்சிட்டு போவாராம் காவிரி கரைக்கு குளிச்சுட்டு சுத்தமாக திரும்பி வரும்போது அப்ராமண வைஷ்ணவருடைய கையை பிடிச்சிட்டு வருவாரா அதாவது தூய்மையான நிலைமையிலே கைப்பற்ற தகுந்தவன் வைணவன் அவன் என்ன வருணத்தைச் சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல என்ற ஒரு நடைமுறை ஞானம் எந்த மதமா இருந்தாலும் நடைமுறைக்கு வராத போதனைகளை போதிக்குமான அதனால பிரயோஜனம் இல்லை அதை நேரம் சொன்னது அகாய என்றால் உடனடியாக இப்பொழுதே இன்றே அதாவது ஒரு வருஷம் நாங்க விஷ்ணு சேகரி படிச்சுக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு கஷ்டம் எங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க தப்பு இல்லை ஆனால் நாத்திகர்கள் இந்த மாதிரி இருக்குது அவரை காய விதைச்சிட்டு ஒரு வருஷம் விஷ்ணு சகசநாமம் படித்தேன் ஆறு மாசத்துல அவர் காயா காய்ச்சி தொங்கிச்சு அது விஷ்ணு சரஸ்வரம் மையமேன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஏண்டா முண்டங்களா நீங்க சகசநாமம் படிச்சாலும் படிக்காட்டியும் அவரையானது கொடியாக வளர்ந்து காய் காய்த்து பலன் தருவது இயற்கையிலே நேரக்கூடிய சர்வசாதாரண நிகழ்ச்சி அதுக்கும் விஷ்ணு சிவசனாமத்துக்கு என்ன சம்பந்தம் என்று பரிகசிக்கிறார்கள் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இங்கே சொல்றார் அஹ்னாய உடனே திரௌபதிக்கு சேலை வந்தது போல திரௌபதி சேலைக்கு அப்ளிகேஷன் போட்டப்போ எனக்கு நாளைக்கு வரட்டும் நாளை கழிச்சு வரட்டும் கேட்கல இப்போ உடனே இந்த சேலை முடிகிறதுக்குள்ள எனக்கு மாற்று செயல்படும் என்று கேட்டு அதை அடைந்தான் நமக்கு எந்த விஷயத்திலையும் உடனடியாக முழுவதும் நன்மையாக நடக்க வேண்டும் அது பகவானுடைய அருளாலே முடியுங்கிற நம்பிக்கையோடு கேட்கிற விசுவாசம் தான் உயிருள்ள விசுவாசம் அதான் அக்னாய உடனே தூரம் கமயத்து தூரம் கமயத்துனா மிக தூரத்துக்கு அது விரட்டும் அதாவது பாவங்களை பக்கத்தில் இருந்தா கூட மறுபடியும் வந்து பற்றிக்கொள்ளும் எல்லையில்லாத தூரத்துக்கு அது ஓடிவிடட்டும் மறுபடி இங்கு வந்து நாடாதபடி இப்போ வயல்ல தேவையில்லாதவற்றை பிடுங்குகிறவர்கள் பிடுங்கி அதை அங்கேயே போட்டாங்கன்னா அடுத்த மலைக்கு மறுபடியும் வேரூன்றி கொள்ளும் அதை பிடுங்கி தூரம் எறிய வேண்டும் ஒரு குப்பையில ஒரு கூடையில போட்டு வாரி கொண்டு போய் எங்கேயாவது தூர கொட்டி நெருப்பு வச்சு கொளுத்தியணும் அப்போ கொளுத்தப்பட வேண்டிய கலைகள் இந்த பாவங்கள்லாம் மறுபடி உயிரோடு வராதபடிக்கு தூர எறியப்பட வேண்டும் தூரம் கமயது வெகுதூரம் மறுபடியும் என்று சொல்லக்கூடிய அளவுங்கிறது இவனுடைய உள்ளமானது எவ்வளவு பக்குவப்படணும்னா இவன் உள்ளத்தினுடைய தூய்மை எவ்வளவு உயர்ந்தது என்றால் இவனுடைய உள்ளத்திலிருந்து களைந்து எரியப்பட்ட பாவங்களும் அதனுடைய விளைவுகளும் மறுபடி இந்த உள்ளத்தை எட்டிபிக்க முடியாத அளவுக்கு இது உயர்ந்து விட வேண்டும் அவை தாழ்ந்து விட வேண்டும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் அதான் மிக உயர்ந்த உள்ளம்னு சொல்றோம் இல்லையா உள்ளம் ஒரு அளவுக்கு மேல உயர்ந்து போற போது சாதாரண பாவங்களை ஏற்றுக்கொள்ள மனசு இடம் இப்போ இந்தியர்கள் அசைவனும் உண்கிறவனா இருந்தா கூட இவன் வந்து ஒரு டிசிப்ளின்ல உட்பட்டு வந்து விட்டான் புரட்டாசி மாசம் இறைச்சி உண்ணக்கூடாது மார்கழி மாசம் இறைச்சி உண்ணக்கூடாது சனிக்கிழமை பெருமாள் கூறிய சாப்பிட்டாலும் இன்ன இன்னு தான் இன்னின் அவன் வந்து விட்டான் இவங்கிட்டாவிலிருந்து மனித இறைச்சி வந்திருக்கு காண்டா மிருக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவன் அறுவறு அடைவான் அதை சாப்பிட்டு பாக்கணும்னு கூட அவனுக்கு தோணாது காரணம் என்னவென்றால் இவனுடைய உள்ளமானது ஒரு மிக உயர்ந்த உள்ளமா இல்லாட்டி கூட ஒரு ஓரளவுக்கு உணவு விஷயங்களிலே கட்டுப்பாடும் சிலவற்றை நாம தொடக்கூடாது என்கிற ஒரு நியமனத்தோடும் வாழ்ந்திருக்கிறான் அந்த அளவு உயர்ந்திருக்கிற அவன் உள்ளத்துக்கு இந்த மாதிரி பாவ எண்ணங்கள் வராது ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனுக்கு வரும் இடியமின் ஒரு கொடுங்கோராட்சி மன்னன் உங்களுக்கு தெரியும் நீக்ரோ அவன் வந்து தன்னுடைய எதிரிகளை எல்லாம் பிடிச்சான் தமாஷா சொல்லுவாங்க பாதி பேரை முதலைகளுக்கு இறையாக போட்டான் மீதி பேரை அவன் சாப்பிட்டான் அப்படின்னு இடியுக்கு மனித இறைச்சனா ரொம்ப இஷ்டம் தன் எதிரிகளை வெட்டி கொன்று அவனே சமைச்சு சாப்பிடுவான் எதிரிகளுடைய மண்ட ஓட்டல மதுபானம் ஊத்தி குடிப்பான் இதெல்லாம் நம்ம இந்தியர்களுக்கு சொன்னா இவன் முனியாண்டி விளாசுக்கு போறவனா இருந்தா கூட அருவருப்படைவான் சேச்சை என்னப்பா இவ்வளவு மோசமா இருக்கு காரணம் என்ன குவாலிட்டி டிஸ்டன்ஸ் இவனுடைய உள்ளம் எவ்வளவு உயர்ந்து விட்டது என்றால் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே அருவருக்கிறது இப்போ மேல்நாடுகள் எல்லாம் பிரதர் செக்சுவாலிட்டி சிஸ்டர் செக்சுவாலிட்டி ஏற்பட்டு போச்சு அதாவது சகோதர சகோதரிகள் உருதாய் வயிற்று பிறந்த பிள்ளைகள் கூட தவறான உடலுறவு கொள்கிறார்கள் என்று நிறைய செய்திகள் நாம் படிக்கிறோம் ஆனா நம்ம நாட்டில் இந்த விஷயத்தை சொன்னா கூட ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு அறுவருக்கும் ஏன்னா நான் சொன்ன அந்த குவாலிட்டி டிஸ்டன்ஸ் இவனுடைய உள்ளம் மிகவும் பக்குவப்பட்ட உள்ளம் ஒரு சகோதரிய எப்படி நினைக்கணும் ஒரு தாயை எப்படி நினைக்கணும் பிற பெண்களை எப்படி நினைக்கணும் ஒரு மனைவி நினைக்கணும் மற்ற மனைவிகளை எப்படி நினைக்கணும் அவனுக்கு பிறவியிலேயே ஜீனிலேயே உயர்ந்த போதனைகள் சொல்லித்தரப்படுகின்றன அவன் தகப்பன் அவன் தகப்பன் அவன் தகப்பன் என்று உயர்ந்த போதனைகளாலே இவர்கள் பக்குவப்பட்ட உள்ளமுடையவர்களாக வருகிறார்கள் இப்ப மேல்நாட்டு மதங்கள்ல இருக்கிற வேத புஸ்தகங்களை விட நம்ம நாட்டு மதங்கள்ல இருக்கிற வேத புஸ்தகங்கள் எப்படி வித்தியாசப்படுது என்றால் இங்கே ராமாயணத்தை போதிக்கிறார்கள் ராமாயணத்தினுடைய கருவே என்னன்னா உனக்கு உரியதல்லாத ஒரு பெண்ணை இச்சை கொண்டு பாராதே ராவணன் கதை என்னாச்சே என்று இதை தீமை என்று தடுத்து விடுகிறார்கள் பெண்ணாசைக்கும் ஒரு எல்லை மண்ணாசைக்கும் ஒரு எல்லை மகாபாரதம் வந்து மண்ணாசைக்கு எல்லை காட்டுகிறது ராமாயணம் பெண்ணாசைக்கு எல்லை காட்டுகிறது இதை படித்து படிச்சு சின்ன வயசுலேயே மனசில் வாங்கி வாங்கி அவன் உள்ளம் கட்டுக்கோப்புக்குள்ளே வளர்ந்து விடுகிறது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டிஸ்டன்ஸ் உங்கள் உள்ளம் பாவத்திலிருந்து எட்ட உயர வர வேண்டும் அடைய வேண்டும் சொல்ற தூரம் அந்த தூரம் தான் அப்படி இல்லாம இங்க நம்ம மைலேஜ் கணக்குல கிலோமீட்டர் கணக்குல நூறு கிலோமீட்டரா ஐநூறு கிலோமீட்டரா இந்த தூரம் தூரம் இல்ல பாவங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் மைலேஜ் இருந்தா என்ன ஓடி வந்து பிடிச்சுக்கும் இப்பதான் இமெயில் இன்டர்நெட் என்னென்ன வந்துருச்சே கம்ப்யூட்டர்ல வந்து இன்டர்நெட்ல பளிச்சு தெரியுது மைல்களுக்கு அப்பால இருந்து அதாவது உள்ளத்தின் பக்குவமானது மிக உயர்ந்த நிலையில் பாவ எண்ணங்களால் பற்றி முடியாத அளவு உயரக்கூடிய அந்த உயரத்தை சொல்ற தூரம் கமய தூ குரு இங்க வந்து குரு என்ற சொல்லுக்கு உள்ள உண்மையான அர்த்தத்தை பயன்படுத்தி இருக்கிறார் பெரியவனா இருந்தா அவன் குரு தாய் குரு தந்தை குரு ஆசிரியர் குரு அக்கா குரு அண்ணன் குரு எல்லாருமே மதிப்பிற்குரியவர்கள் அனைவருமே குரு தான் கௌரவம் இப்படிதான் வருது இங்கே குரு என்ற சொல் இவன் கருடாழ்வாருக்கு அண்ணன் கருடன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அருணன் பிறந்துட்டான் ஐநூறு ஆண்டுகள் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் வயசு அதனால அவன் பெரியவன் யாருக்கு பெரியவன் காதருவே துஷஹா காதர்வேயன பாம்பு பாம்புக்கு காதிரவேகன் ஒரு பெயர் உண்டு துஷன பகைவன் பாம்புக்கு பகைவன் கருடாழ்வாருக்கு பாம்புக்கு பகைவன் என்று ஒரு பேருண்டு சில பேருடைய கையில் கருடரேகை இருக்கும் அவங்க கிட்ட நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடமே தவிர கிட்ட வராது இவங்கெல்லாம் ஈஸியாக பாம்பை பிடிக்கக்கூடியவங்க கருடரேகை என்பது வைனத்தேவ உபாசனையினால் ஏற்படுவது கருடாழ்வாரை உபாசனை பண்ணி கருடாழ்வாருடைய அருள் உங்களுக்கு சித்தியாயிருந்தா இந்த கருடரேகை ஈஸியா பாம் ஆகும் கருட உபாசகர்களுக்கு விஷ ஜந்துக்களாலே பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால கருடனுக்கு காதா என்று ஒரு பேர் இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா அண்ணன்கிற வார்த்தையில திறமையில் பெரியவன் அப்படிங்கிறதுக்கு கூட சொல்றது உண்டு இப்போ ரெண்டு திருடன்களை பத்தி பேச்சு நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல திருடன் ஏ திருடன் பி அதுல புதுசா வந்த எஸ்ஐ கேட்கிறாரு இந்த ரெண்டு திருடன்கள்ல இவன் எப்படி அவன் எப்படி ஏ எப்படி பி எப்படின்னு கேக்கு அதுல அனுபவப்பட்ட ஏற்று சொல்றாரு ஏயும் திருடம்தான் பியும் திருடம்தான் ஆனா பி இருக்கிறான அவன் ஏக்க அண்ணன் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லுவார் அண்ணன் அப்படின்னா திருட்டு தொழில்ல ஈடுபாடு திறமை அடிக்கடி செய்தல் போன்ற விஷயங்கள்ல இவனை விட அவன் அதிகங்கிறதுக்காக அண்ணங்கிற சொல்ல பயன்படுத்துவார்கள் இங்கே கருடாழ்வாருக்கு காதர்வே துஷகா அப்படின்னு ஒரு பேரு அதாவது விஷ விரட்டி அடிப்பவன் கருடாழ்வார் ஏற்பட்டு இருக்கிற சஜாத்திய குணம் அதாவது தன்னுடைய ஜாதியனுடைய ஒரு இயல்பு என்னன்னா பாம்புகளை பிடிச்சி சாப்பிடுறது அதனால பாம்பெல்லாம் கருடனை பயந்து ஓடும் சுமுகன் என்ற பாம்பு கருடனு பயந்து பெருமாட்டை சரணடைஞ்சு காப்பாற்றப்பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறேன் இந்த விஷ ஜெந்துக்களை விரட்டக்கூடிய விஷயத்தில் அருணனும் சலைச்சமையில ஏன்னா அவன் சாட்சாத் சூரிய நாராயணனுக்கு சாரதியா இருக்கிறதுனால சூரியனும் சகல தீமைகளையும் விளக்குகிறவன் சூரிய நாராயணனை எந்த விஷ ஜெந்து முடியும் அதனாலே விஷ ஜெந்துக்களை மட்டுமில்ல விஷம் கொண்ட தீய மக்களையும் விஷமான பாவங்களையும் விஷமான கஷ்டங்களையும் கருடன் போக்கிறத விட இவன் அதிகமா போக்கக்கூடியவன் அதனால அருணனுக்கு இடுப்புக்கு கீழே உறுப்பு இல்லைன்னு நினைச்சு நீங்க ஏளனமா நினைக்க வேண்டாம் அவன் எந்த வகையிலும் குறைந்தவன் இல்லை இன்னும் சொல்ல போனா கருடனை விட தீமையை விலக்கிறதுல அவன் இன்னும் அதிகம் அதனாலதான் ஏனாம்சி அகனாய தூரம் கமயத்து பாவங்களை உடனடியாக வெகு விரட்டட்டும் அப்படின்னு சொல்றேன் கருணனை கண்ட பாம்புகள் ஓடுறது போல இந்த அருணனை கண்ட பாவங்கள் ஓடும் அருணனை தியானித்த மாத்திரத்திலே அருணோதய சமயத்திலே அருணனை நமஸ்கரித்த மாத்திரத்திலே இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிற மாத்திரத்திலே உங்கள் பாவங்கள் எல்லாம் ஓடுங்கிற நல்லது வராதா பாவங்கள் ஓடுமான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும் எப்பவுமே தீமைகள் விலகிவிட்டால் நன்மைகள் தாமே தேடி வரும் இது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு ஜன்னல் கதவு மூடி இருக்கிற வரைக்கும் தான் வெயில் உள்ள வர முடியாம தவிக்கும் கதவை திறந்து விட்டுட்டா அந்த வெயில கொண்டு வரதுக்கு நம்ம புள்ளி போட்டு கயிறு போட்டு இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே உள்ள நுடைஞ்சிடும் பகவான் என்ன நினைக்கிறானா எல்லா ஜீவராசிகளும் நலனு இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறான் சப்தரிஷிகள் தவம் செய்துகிட்டு இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க சர்வே ஜனாகா சுக்கினோ பகவந்து அப்படிதான் ரிஷிகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது கோடி தேவர்களும் லோக சேமத்துக்காகத்தான் இயங்கி வருகிறார்கள் ஆனா இவ்வளவு சத்துக்கள் நல்ல உள்ளத்தோட நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சும் கூட ஏன் நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அவங்க வாழ்த்துல குறைபாடு இல்லை அவர்கள் வாழ்த்து பலிக்காதபடி நம்முடைய கர்மா தடுக்கிறது நம்முடைய பாவங்கள் தடுக்கின்றன அதனால இந்த பாவங்கள் திரை விலகினாலே ஒளி வரும் அதான் வள்ளலார் வந்து வண்ண திரைகள்ரு தெரியும் என்று ஒவ்வொரு திரையா ஏழு வந்திருக்கின்றன அதனால தான் அவர் சொல்றாரு இந்த பாவங்கள் விலகினா போறோம் அருணன் பாவங்களை போக்கட்டும் அடுத்து வர்ற சூரியன் நன்மைகளுக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறார் நன்மைப்ப ஒரு டம்ளர் இருக்கு அந்த டம்ளர் தலைகளா கவுத்து வச்சு அதன் மேல லிட்டர் கிணக்கில் பாலோ தண்ணியோ ஊத்துனாலும் ஒரு சொட்டு கூட உள்ள போகாதே அப்போ பால ஊற்றுகிறவன் மேல குற்றம் இல்லை டம்ளரை கவுத்து வச்சவன் மேலதான் குற்றம் அதை நிமித்தி வச்சிட்டா ஊற்றுகிற பாலெல்லாம் வந்து சேரும் அதுபோல இறை அருள் சூரியன் அன்றாடம் கிழக்கே உதித்து இந்த உலகில் இருக்கிற சகல தீமைகளும் விலகட்டும் என்று நன்மை பாலைக்கிறான் அருள் பாலைக்கிறான் அது பலிக்காதபடி நாம அதை தடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை கெடுத்துக்கிட்டு அது என்னன்னா நம்முடைய பாவங்கள் உள்ளத்திலே அன்றாடம் வளருகிறது தினமும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அதனாலே அந்த அன்றாடம் உற்பத்தியாகும் பாவங்களை போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அது நம்மால முடியாது துணி அழுக்க சோப்பனால போக்கலாம் வெந்நீரால போக்கலாம் வெள்ளாவி வச்சு போக்கலாம் ஆன்ம அழுக்க போக்குறதுக்கு அருணன் போன்ற ஒரு மகானால தான் முடியும் அதனாலே அருணன் உங்களை பாவங்கள் உங்கள் பாவங்களை போக்கடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு பகவான் நம்ம உள்ளத்துக்குள்ள நுழையத்துக்கு முதல்ல அவருக்கு சீட் தயார் பண்ணி கொடுப்பவன் அருணன் ஒரு விஐபியை கூப்பிடுறான் ஒரு விஐபி ஒரு வீட்டுக்கு வரணும்னு சொன்னா அதுக்கு முன்னால வீட்டெல்லாம் கூட்டி அலங்காரம் பண்ணி நாற்காலியை ஜோடிச்சு வாழை கட்டி குங்குமத்தோட மஞ்சளோட பூர்ண மரியாதையோட வரவேற்கணும் அப்பதான் அவர் வருவார் அதுபோல அந்த முன்னேற்பாடுகள் தடை நீக்கங்கள் இதெல்லாம் அருணன் தேர மட்டும் இல்ல சூரியனுக்கு முன்னால இருந்து ஓட்டுறதுக்கு சூரியன் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே புகுந்து அருள் பாலிப்பதற்கும் ஒரு முன்னேற்பாடான தடை நீக்கத்தை செய்கிறான் அதனால அவனை உள்ளே வரவிடுங்கள் அருணனுக்கு ஒரு வரவேற்பு கொடுங்கள் எப்பவுமே அருணனை பார்த்து ஒரு வணக்கம் போட்டு நீங்க வந்து உங்களுடைய பங்கு செய்யுங்க பிறகு சூரிய நாராயணன் தன்னுடைய பங்கு செய்யட்டும்னு சொன்னாதான் அவன் சீக்கிரமா செய்வான் உற்சாகமா செய்வான் நாம வரவேற்பு அழிக்காமல் இருக்கிற போது எந்த விருந்தாளையும் வரமாட்டாங்க என்னதான் அருணனுக்கு நம்ம மேல வாத்தியம் இருந்தாலும் கருணை இருந்தாலும் நாம இருகரம் நீட்டி கனிந்த உள்ளத்தோடு வருக வருக என்று வரவேற்றால்தான் அவன் பெரியமா வருவான் நீங்க வாங்கன்னு கூப்பிடணும் இப்போ சரணாகதிங்கிறது என்ன சரணாகதி தான் பிரார்த்தனைகளிலேயே மிக வலிமையான பிரார்த்தனை என்று ரமண மகிர்ஷி சொல்லுவார் என்று நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் மனத்தை அடக்கி யோக மூலம் நம்முடைய குண்டலினியை எழுப்பி நம் ஆத்மாவுக்குள்ளே ஒளிந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதை விட மிகச் சுலபமான வழி எது அப்படின்னு பகவானிடம் சரணடைந்து விட்டால் அவன் தன் கருணையினாலே நம்மை ஆட்கொள்வான் நாம எதிர்பார்த்ததுக்கு மேலே கூட கொடுப்பான் இப்ப திரௌபதி வந்து யோகம் பண்ணினவையில் அவளுக்கு மாயமா சேலை உற்பத்தி பண்ணக்கூட கூடிய ஆற்றல் கிடையாது ஆனால் அவள் சரணடைந்தாள் அவளிடம் இல்லாத ஆற்றலை அவன் உண்டு பண்ணினான் சேலைகள் உற்பத்தியாகின அதே மாதிரி அர்ஜுனனுக்கு தன் ஆயுடன் நீட்டித்துக் கொள்ளக்கூடிய தீர்க்க தரிசனமோ ஞானமோ திறமையோ கிடையாது அவன் கண்ணனிடம் சரணடைந்தான் நாகாஸ்திரத்திடமிருந்து அவனை அவன் காப்பாற்றினான் பஞ்ச பாண்டவர்களுடைய ஜாதகத்தையே மாற்றினான் நூறு பேரை அந்த பக்கமும் ஐந்து பேரை இந்த பக்கமும் வைத்து இருவரையும் இருதரப்பினரையும் மோதவிட்டு வேடிக்கை பார்த்தது விதி அந்த போராட்டத்திலே கௌரவர்கள்தான் ஜெயிப்பார்கள் என்று எண்ணி இந்தியாவுடைய எல்லா அரச்களும் ஏமாந்து போய் அவன் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள் பாண்டவர்களுடைய பட்சப்பாதிகளாக இருந்த மன்னர்கள் ரொம்ப கொஞ்ச இது ரொம்ப பலவீனமான கட்சியா இருந்தது அப்படி இருந்தும் கூட கௌரவர்களுடைய கணிப்பை எல்லாம் பொய்யாக்கும்படியாக கண்ணன் கௌரவர்களை தோற்கடித்தான் அது பாண்டவருடைய மகிமை இல்லை அவங்க திறமையோ யோகமோ ஒண்ணும் இல்லை அவர்கள் செய்தது அவங்க பாக்கெட் சீக்கிரம் சரணாகதி ஒன்றுதான் அதனால நாம் அருணனிடம் சரணாகதி செய்து அவனை வாவென்று அழைக்கிறோம் அடுத்து சூரியனிடம் சரணாகதி செய்து அவரையும் வாவென்று அழைக்கிறோம் அவர்கள் இருவரும் வந்து நமக்கு ஆவண செய்து நம்மை பாதுகாக்கிறார்கள் அதைதான் வந்து நுட்பமா அந்த மாதிரி எழுதுறார் இங்கே அருணனை கட்டி இழுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக மந்திரம் இல்லை இது அருணனுடைய அன்புக்கு இயங்கக்கூடிய அவன் திருவடிகளை நோக்கி பிரார்த்தனை செய்து சரணாகதி செய்யக்கூடிய ஒரு பிரபத்தி தான் இது அப்படிதான் அவர் இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கிறார் இந்த கேரள மந்திரவாதிகள் பைரவியை உபாசிக்கிற மாதிரி ஓம் ரீம் அம் சுவாஹா அப்படின்னு சொல்லி கட்டி இழுக்கிற வசிய மந்திரம் இது இல்லை இது சரணாகதி இது உள்ளத்திலிருந்து ஏற்படுவது அதை தான் நாம் புரிந்து வேண்டும் इन मुकाचामी कटकतटे श्लिष्ट शीतेतरांश आसीदनावा अरकते पद्मयम यभूषा कुरत कुलक्षश मेरो अह्नाय दूर गमयत स गुद्रव दहा இன்றைய உபயதாரர்களான வைசால் விதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மாரியவர்களுக்கும் திருமதி அலமேத புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு சுதர்சன சதகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகசரனாகவும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சதகத்துக்காக சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயணன்